தங்கம் வணக்கம் உங்கள் பதிய பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள்லாம் தான் எனக்கு உயிராக இருக்கீங்க சரியா நீங்கள் தான் இந்த பூமியை மீட்டு எடுப்பீங்க சரியா இந்த பூமியை மீட்டு உயிர்களுக்காக எல்லோருக்காக எல்லா நாட்டு மக்களுக்காகவும் சாதி மத பேதமற்று எல்லா உயிர்களுக்காகவும் இறை சாட்சியாக இயற்கை சாட்சியாக விளங்க வைக்கப் போகிறவங்க நீங்கள் சரியா இதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தே இல்லை இன்னும் தொலைதூரத்திலேருந்து இந்த அன்பும் அறிவும் தான் இறையாண்மையும் அந்த இறை அறிவும் அந்த ஒருமித்த சமகாலங்களில் வாழ்கின்ற அந்த புரிதலுடைய அந்த பண்பும் தான் நம்மளை வந்து ஒருங்கிணைச்சிருக்கு நம்ம புரியாதவங்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்கலாம் அவங்க தெரியாமல் சொல்லிகிட்ருக்காங்க அவங்க தெரியும்போது அவங்களும் நம்மள மாதிரியே பேச ஆரம்பிச்சுருவாங்க அதை அனுபவம் உலகமே உலக விஞ்ஞானமே உலக விஞ்ஞானிகளே மறுக்க முடியாத உண்மைகளை தான் நம்ம வந்து பேசிட்டு வரோம் இந்த மொழியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்ங்கிற மூணு தமிழை மட்டுமே தமிழர்கள் பார்த்து விட்டு அந்த சுகபோகத்திலேயே மயங்கி விட்டார்கள் அப்படின்னு தான் தோணுது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற உண்மை தமிழை வந்து பார்க்கவே இல்லை மற்ற மொழியெல்லாம் மொழி தான் பேசுவதற்கும் நடப்பதற்கும் ஒருவரை ஒருவர் ஒரு, புரிந்து கொள்வதற்கும் பயன்பட்ட பொழுது தமிழ்மொழி அதையெல்லாம் கடந்து எல்லாவற்றையும் ப் எல்லாவற்றையும் இயற்கையை பற்றி இயற்கையில் வாழ்கின்ற இயக்கங்களை பற்றி கோள்களை பற்றி நாள்களை பற்றி புவியை பற்றி புவி சார்ந்த இயக்கங்களை பற்றி அதை நல்ல முறையில் செயல்படுத்தி எல்லோருக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் கெட்டு போகாத வண்ணம் பாதுகாப்பானதாக இயங்க வைக்கின்ற ஒரு மாபெரும் புரிதலை தமிழ்மொழி தன்னை சார்ந்திருக்க தன்னில் எழுந்தவர்களுக்குமாக கற்றுக் கொடுத்தது என்பது என்னுடைய உள்ள நம்பிக்கை உள்ள திடமான நம்பிக்கை அது தமிழ்மொழி தன் மக்களை தனக்காக மட்டும் ஒருபோதும் வாழ அனுமதிதே அனுமதித்ததே இல்லை எல்லோருக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் எல்லா இயக்கங்களுக்காகவும் எல்லா பொருள்களுக்காகவும் எல்லாவற்றையும் காத்து கொண்டு தன்னையும் காத்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை தன் மக்களிடத்திலே இந்த மொழி கொடுத்ததாகவே நான் நம்புகிறேன் உங்களையெல்லாம் சந்தித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் அது என் உயிர்ப்பின் கால அளவை இன்னும் அதிகரித்திருக்கிறது என்பதில் எனக்கு எல்லவும் ஐயம் இல்லை, நன்றி நன்றி நன்றி சகோதரா நன்றி